ஏன்ீழே இறக்கினார் ராம லட்சுமணர்களை கங்கை கரை ஓரமாக கொண்டு வந்தாரா அழைச்சிட்டு போனார் நேர அடுத்து சீதா கல்யாணம் தான் சீதா கல்யாணத்தை பத்தி அழகா சொன்னார் அழ்வார் தான் வில்லிருத்து மெல்லியல் தோல் போய் வில்லம் மெல்லியலாருடைய தோல் தோய்ந்தானா சீத்தையனுடைய தோல் இருக்கும் இல்லையா அதுல விழுந்து விழுந்து தீர்ச்சமாடுறானா ராமன் சீத்த தோல்லை எப்படி குளிக்க முடியும் குளத்தில குளிக்கலாம் நதியில குளிக்கலாம் காவிரியில குளிக்கலாம் கங்கையில குளிக்கலாம் சீத்த தோல் என்ன ஜலமா இருக்கு இந்த ஜலத்துல தானே குளிக்க முடியும் சீத்த தோல்லை எப்படி குளிக்க முடியும்னா ஆழ்வார் பாட்டு இது திருநெடுந்தாண்டாக பாசலம் இது பெரியவாசல் வியக்கியானத்துல சொன்னார் முதல்ல ராமன் வில்ல எடுத்தானோ இல்லையா உடஞ்சான் நடுவில் ராமன் என்ன பண்ணான்னு யாருக்கு தெரியலையா இந்த எடுத்த வேகத்தோட உடைத்து விட்டான் ராமன் பார்த்த உடனே சீத்தை காணந்தான் நாம யார கல்யாணம் பண்ணிக்கும் போறோமோ அவர் பெரிய வீரன் தான் தெரிவித்தார் தோலாத தனி தொழுத கோயில் தோலாத தனி வீரன்னா அவன் தோத்தது என்னைக்குமே கிடையாது எல்லாரும் ராமனிடத்துல தோற்பர்களே இருந்தவரா ராமன் ஆரிடத்துல தோத்து இருக்க போறான் ஆஹா தோலாத தனி வீரன் ராமன் தா தோல்வி இல்லாத வீரனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் யாரையோ நாம கல்யாணம் பண்ணிக்கல சீத்துக்கு ஒரே ஆனந்தம் அடுத்தது பார்த்தா வீரனா மட்டும் இருந்தா பிரயோஜனம் இல்லை ஒரு மனைவிக்கு ரெண்டு ஆசை உண்டு வீரனா இருக்கணும் பர்த்தா கணவன் கொஞ்சம் குடும்பத்துக்கு ஏத்தவரா இருக்கணும் இல்லையோ இவர் வில்லையே பிடிச்சிருந்து வாழையே பிடிச்சுன்னு உட்காண்டிருந்தார்னா அப்புறம் குடும்பம் பண்றது எப்படி இவனோட அதனால சீத்தை என்னமா அழகா பேசுவரா நமக்கே தாப்புல நடந்து போறா அதெல்லாம் உண்டான்னு தெரியல வீரம் இருக்கு வில்ல எடுத்தா முடிச்சுட்டா இன்னும் மத்த குணங்கள் எல்லாம் இருக்கான்னு தெரியல இருக்கான்னு பாக்கணும்னு அவளுக்கு ஆசை கையில மாலையோட மாலைய போடுறதுக்காக வந்தாளா சீத்தை அப்ப ராமன் சொன்னா எங்க விஸ்வாமித்திரர் பார்த்து வில்ல பாத்துட்டுவான்னு சொன்னார் பார்க்காம நான் எடுத்தேன் அது தானா உடஞ்சிப்படுது நான் உடைக்கணு கூட உடைக்கல வச்சராம தனுஷரா எடுத்து பாருன்னு அர்த்தம் எடுத்தான் ராமன் எடுத்த வேகத்தை உடைந்தது வில்லம் அதுதான் ராமன் தெரிவித்தான் இந்த பெண் கொடுத்து பெண் வாங்கறதெல்லாம் என் தகப்பனார் இடத்துல பேசியிருந்தோம் ஆச்சாரியன் பார்த்து வில்ல எடுன்னு சொன்னார் எடுத்த உடஞ்சு படுத்து இந்த பெண் கொடுத்து பெண் வாங்குறது எல்லாம் எனக்கு தெரியாது என்சரதன கேளுன்னு ராமன் சொன்ன உடனே சீத்தை ஆனந்தம் ராமனுக்கு நல்லா இருக்கும் போல் நினைச்சான் முதல்ல ஆனந்தப்பட்டு உருக ஆரம்பிச்சு விட்டாலாம் சீத்தை இப்ப அடுத்து பேச்சு சாமர்த்தியம் இருக்குன்னு தெரிஞ்சு விடலாம் இல்லையா உருகியே போயிட்டான் இப்படி குணமான சீதை உருகினான் உருகினா என்ன ஆக நீரா இல்லையா ஆக சீத்தை உருக அவளே ஜலமாக மாற அந்த ஜலத்துல ராமன் தீர்த்தமாட்டு மெல்லியல் தோல் தோய் சீத்தை அந்த கடிமணம் புரிந்தான் ராமன் ஆஹ் ராமனுக்கும் சீத்தைக்கும் திருக்கல்யாணம் ஆயித்து இயம் சீதா மம சூதா சகதர்ம சரீதவ பிரதீச்சாம் பத்ரந்தே பாணினா ஜனக மன்னவன் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் சீதா இவள் தான் மமசுத்தான் நாம் பெத்த பெண் பிரதீட்சையே நாம் பத்ரந்தே நாம இந்த மாதிரி என்னத்தையோ வேண்டா விருப்பா பாத்துருக்காதுன்னுட்டான் ஜனகன் இப்படியே பார்த்திருந்தானா ராமன் என்ன செய்த ஏதோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறா நாம யாரு நாம யார போய் கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த அபிமான ராமனுக்கு என்னைக்கு அதிகம் தான் சீமன் நாராயணன் வந்து பிறந்திருக்கோங்கிறதே மோட்டு வழியே தான் சில பேர் பாப்பா கீழே வாழ்க்கை பார்க்க தெரியாது அவ தான் ரொம்ப பெரியவன் இப்படியே பார்த்துட்டு இருப்பா சுவாமி கொஞ்சம் கீழே பாத்திருந்தா தேவையில்லைன்னு சொல்லணும் இல்லையா இந்த ராமன் அப்படித்தான் மேலேயே பார்த்திருந்தானா ஒரு சொல்றாரு ஜனக மன்னவன் மமசூதா சகதர்ம சரித்தவ ராமா இவள ஒரு திரும்பி பாரு அப்புறம் முகத்தை திருப்பிக்க முடியும்னா திருப்பிக்கோ இவளை பார்த்துட்டா உன்னால திரும்பவே முடியாதுன்னு அர்த்தம் மமசூதா சகதர்ம சரியத்தவ இருக்காதே சில எனக்கு ஏதாவது வந்ததுன்னா விடமாட்டேன் நானா உன்னை தேடிட்டு போக இது சில பேருடைய நான் எதையும் தேடிட்டு போக வந்தா விடமாட்டேங்கிற அப்படிதான் இருந்தானா ராமன் சீத்தை வந்துட்டா விடமாண்டா நானா தேடினு போக மாட்டேன் இப்படி இருந்தானா இருக்கிறது இவள் கைய உன் கையாலே பிடினு சொல்ல ராமனு கைப்பிடித்தான் இதுக்கு பெரியாழ்வார் ஒரு பாசரம் வைத்தார் ஒரு மகள் தன்ன உடையேன் உலகன் நிகழ்ந்த போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் இந்த பாட்டு எதுக்கு இருக்குன்னு அப்புறம் சொல்றேன் அது ஸ்ரீராமாயணத்துக்குன்னு ஏற்பட்ட பாட்டு இல்லை இருந்தாலும் அதுக்கு நேர இது பாச்சிரும் இயம் சீதா மமசூதா ஒரு மகள் தன்னை உடையேன் ஒரே ஒரு பெண்ணைத்தான் நானும் பெத்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் ராமன் வந்தான் தூக்கிட்டு போய்ட்டானே உலகம் இந்த உலகத்துக்கே புகழ் கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெண்ணை வளர்த்தேன் இத பெரியாழ்வார் ஆண்டாளை வளர்த்ததை பத்தி சரித்திரமா சொல்லுவார் ஆண்டாள் பிறந்து ரங்கநாதனுக்கு கல்யாணம் பண்ணி இல்லையா இங்க சீத்தையான கல்யாணம் அப்புறம் வாழ்ந்தத ஜனக்கன் பார்த்திருக்கார் ஆண்டாள் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தத பெரியாழ்வார் பார்த்ததே கிடையாது ரங்கநாதனுடைய திருவடிகளை போய் தோட்டா கேசவ நம்பியை கால்பிடிப்பார் என்ன திருவடிகளை தொட்டவுடனே அவன் திருவடியில அந்தர்தியானமான ஆண்டாள்னு தான் இனி வரைக்கும் சரித்திரமே ஆண்டாளுக்கு ரங்கநாதன் தனியா வாழ்ந்து பெரியாழ்வார் பார்த்ததா சரித்திரமே கிடையாது ஆண்டாள் கல்யாணம் ஆண்டாள் கல்யாணம் பண்றாள்னா நம்ம ஆசைக்காக பண்ணிக்கிறதோட சரி அவர் திருக்கல்யாணம்னு தனியா நடந்து யாரும் பார்த்தது கிடையாது கணா கண்டேன் கணாக்கண்டேன்னு சொனம் கண்டா ஆண்டாள் வாரணமாயிரம் பத்து பாஷன் இருக்க அந்த சொப்னத்துக்கு பலமா தன்னோட திருக்கல்யாணம் பண்ணுட்டான் ரங்கநாதன் அங்கேயே இருந்தாள்னு சரித்திரம் ஆஹ் அவளை பத்தித்தான் இது ஒரு மகள் தன்ன உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் ஸ்ரீதேவினாச்சியார போல வளர்த்திருக்கேன் செங்கன்மால் தான் கொண்டு போனார் இந்த ராமனான திருமால் வந்து பெண்ணத்தான அங்கீகாரம் பண்ணி கொண்டு அது முடிந்தது திரும்பி நாட்டுக்கு தாங்கள வந்திருக்கா கேட்டுட்டா பட்டாபிஷேகம் பண்ணலாம்ங்கிறதுக்காக நாள் குறித்தான் தசரத மன்னவன் எல்லாரையும் கூட்டா உங்களுக்கெல்லாம் சம்மதந்தானா ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்குன்னு கேட்டான் இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமன் சத்ராவிர்தானனம் உடனே பார்க்கணும் தசரதா நீ ஆட்சி பண்ணதெல்லாம் போரும் இறங்கி போட்டுவா இனிமே ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுன்னு எல்லாரும் சொல்லட்டா பட்டாபிஷேகத்துக்கு நாளும் குறிச்சா எடுத்து சொன்னார் கலக்கியமா மனத்தணலாய் கைகேசி வரம் வேண்ட உலகான பாசனம் பெரிய கைகேசி தானும் வரம் வேண்டினாலான் கலக்கியமா மனத்தணலாய் இந்த கூனிங்கிறவ மேல ஏறினான் பிராசாதம் சந்திர சங்காசம் ஆறு ரோக எதிர்ச்சையா கூனி மேல ஏறி பார்த்தாலாம் என்ன ஊர் முழுக்க ஒரே கோலாகலமா உற்சவமா இருக்கே என்ன காரணம்னு எல்லார்டையும் விசாரிச்சா தெரியாதா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறா அதனாலதான் ஊர்ல எல்லாம் உற்சவம்னாலாம் அப்ப என் தலைவி கைகை பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் கிடையாதா ராமனுக்கா நடக்க போறது நேர கீழே இறங்கி வந்தா கைகை நடத்துல போனா கைகை நீக்கட்டே போயிட்டேன் உன் பிள்ளைக்கு பட்டம் இல்லேன்னு சொல்லிட்டா யாருக்கோ பட்டாபிஷேகமான்னு சொன்னா இந்த கூனி அட்டா சொன்னார் கலக்கியமா மனத்தளாய் கைகேசி வரம் வேண்ட இந்த கூனி போய் மனசை கலக்கி விட்டுட்டா அழ்வார் ஒரு பாசரத்துல அழகா தெரிவித்தாரு திருமழிசி ஆழ்வாருடைய பாசரம் இந்த கூனி நேரத்துல ராமன் சின்ன வயசுல ஒரு அபச்சாரப்பட்டான் அஞ்சு வயசு ராமன் ராமலீலான்னு அவ்வளவா யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டா கிருஷ்ணலீலா கிருஷ்ணலீலா கிருஷ்ணலீலா பத்து வயசுக்குள்ள மகர்ஷிகள் ராமனுக்கு பன்னெண்டு வயசு கழிச்சுதான் என்ன பண்ணான்னு யாரும் கவலையே படமாட்டான் இந்த கண்ணன் பண்ணதத்தனையும் பத்து வயசுக்குள்ளதான் தசமஸ்கந்தம் வரைக்கும் கதறி விட்டார் தான் சுகாச்சாரியார் ஸ்ரீமத் பாகவத புராணத்துல ஒரு அம்சமே ஆழ்வார்களே நாலாயிரம் இது சேர்த்து கண்ணன் பிறந்தான்கிறதுலேருந்து கம்சன கொன்றான்றதோட முடிஞ்சு போடும் கீதாச்சாரியன் இவ்வளவு பெரிய கீதா சாஸ்திரன்னு சொல்லியிருக்கானு இல்லையா நீ எடுத்து பாருங்க எத்தனை இடத்துல ஆழ்வார்கள் எல்லாம் கீதையை பத்தி பாடினா போனா போறதுன்னு ஒரு பத்து இடத்துல பாடி இருப்பா அத்தோட சரிந்ததுலேருந்து வளர்றதுக்குள்ள ஆழ்வார்கள் எவ்வளவு கிருஷ்ணலீலையை பத்தி பாடிவிட்டார் அந்த மாதிரி ராமலீலைக்கெல்லாம் பாசுரங்களே கிடையாது ராமலீலையே பண்ணலே அனுஷ்டானந்தான் பிரதான ராமாவதாரத்துக்கு கேளிக்கைகள் ஆனந்தம் தான் பிரதானம் கிருஷ்ணாவதாரத்துக்கு எப்படியெல்லாம் ஒழுங்கா நடந்து காட்டணும் இதுலதான் ராமனு காசை எப்படியெல்லாம் நடக்கவே கூடாது இதுலதான் கிருஷ்ணனுக்காஷே இன்னைக்கு இப்படி சொல்லிடுறேன் யாரும் கிருஷ்ணம் சொல்ல கூட்டினா இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு ராமாவதாரம் தான் சொல்றதுக்காக கூப்பிட்டுருக்காரு ராமனுக்கு பெருமை என்ன அனுஷ்டான ஆச்சாரம் ஆச்சாரம் அனுஷ்டானம் விடாம நல்லது செய்யறதுதான் ராமனுக்கு தெரியும் அந்த ராமனும் ஒரே ஒரு காரியம் பண்ணான் அஞ்சு வயசு குழந்தையா இருக்குச்சே இந்த கூனிங்கிற மந்தரா இருக்கா இல்லையா இந்த மந்தரைக்கு கூன் இருக்குமா இப்ப ராமன் தன்னுடைய வில்லுல அம்பை ஏத்தி ஒரு மண்ணுருண்டைய வைப்பனா அந்த மண்ணு உருண்டை போய் அந்த கூன்ல படுமா கூண் உள்ள போகுமா இந்த கூண் வெளியில வருமா இந்த உள்ளயும் வெளியிலயும் கூண் போட்டு போட்டு வருமா இல்லையா அதை போனதை பார்த்து ராமன் சிரிச்சு ஆனந்தப்படுவனா இந்த ஒரே ஒரு அபச்சாரம் மட்டும் பட்டான் அத நன்னா ஞாபகம் வச்சிருந்தா கூனி இது அஞ்சு வயசுக்கு நடந்தது இப்ப ராமனுக்கு வயசு இருபத்தி அஞ்சு வருஷமா இந்த ஒரு கதையை ஞாபகம் வச்சிருந்தா கூனி இன்னைக்கு கெடுத்தா இந்த ஒன்னு கீழே பண்ணனும் இல்லையா டெல்லியில பெரிய மைதானம் இருக்கு ராம்லீலா மைதான வருஷத்துக்கு ஒரு பெரிய ராவணன் பொம்மை கும்பகரணன் பொம்மை இந்த பொம்மை எல்லாத்தையும் வச்சு எரிப்பர்கள் ராமலீலாக்காக இன்னைக்கு நடக்கிறா இது ஒண்ணுதான் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற ராமலீலா இதைத்தான் திருமொழி சாழ்வார் பாடினார் கொண்ட கொண்ட கோதமீது தேனுலாவு குனிகூன் உண்ட உண்டரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் அக்கண்ட அண்டமே நீலமே அண்டகொண்டு கெண்டமேயும் கெண்டபாயம் அந்த நீர் அரங்கமேனு போசரும் திருவரங்கநாதனை பத்தி பாடுறார் அங்க சொல்றார் கொண்ட கொண்டு கோத மீது ஒட்டி உள்மகிந்தூர் திருமண பாட்டே கொஞ்சம் துள்ளல் ஓசையோடு இருக்கும் பாட்டை சொல்ல ஆரம்பிச்சே கிடுகிடு கிடுகிடுன்னு பாட்டு ஓடி போடும் கொண்டை கொண்ட அல்ல கொண்ட போட்டு இருந்தாலும் கூனி இதெல்லாம் இவரெங்க போய் பார்த்தாரு தெரியல கொண்ட கொண்ட கொண்டைய போட்டுருக்கான் கொண்ட கொண்ட கோதை கோதைன்னா புஷ்பா போட்டு கொண்டைக்கு மேல பூவை வேற சுத்திட்டு கொண்ட கொண்ட கோதை மீது தேனு உலாவு அந்த புஷ்பத்திலேருந்து தேன் வேற கொட்டிகிட்டே தேன் உலாவு கூனிகூன் அந்த தேனை குடிக்கிறதுக்காக வண்டுகள்லாம் வந்துட்டு இருக்கான் இதெல்லாம் உயர்வா சொன்னார் பெருமையா பேசிண்டே வந்தார் அழ்வர் மாத்துட்டார் தேனுலாவு கூனி இத்தனை அழகும் கொண்டையில இருக்கு முதுக பார்த்தா கூன் ஆக கொண்ட கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனிகூன் உண்ட உண்டரங்கொட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் இந்த உண்டையை கொண்டு உள்ள போக வெளியில போக பண்ணாலும் சொன்னார் கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா இது ஒரு பாசன அழ்வாறு உடையது கூனே சிதைய இந்த கூன் சிதையின்படி உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் இந்த குழந்தைகள்லாம் உண்டவில் ஒண்ணு வச்சிருந்து சின்ன வயசுல விளையாடும் இப்படி வச்சு கல் அடிக்கிறது ஒரு உண்டவில் சொல்லுவார் இந்த உருண்டையா மண்ணுரண்டையை வச்சுன்னு அடிக்கிறது சொல்லுவார் அதை கூனே உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா பாட்டு கோவிந்தான்னு புரிஞ்சுப்படுது பண்ண கதை யாரு ராமன் கூனேசிதை உண்டவில் நிறத்தில் தெரித்தது ராமன் பாட்டை மட்டும் ஆழ்வார் கோவிந்தாங்கிற ராமன் கோவிந்த கேள்விப்பட்டது இல்லையே கண்ணன்னா கோவிந்தன் தோணும் இதுதான் வியக்கா சொன்னார் ஆழ்வார் பார்த்தாராம் பண்ணின காரியத்தை பார்த்தா இது ராமன் பண்ணுவர்னு ஒத்துக்கு அவருக்கு தோணலையா தலையில கண்ணன் தலையிலேயே தீ வச்சு இது சொன்னதை இந்த காரியத்தை பண்ணிருப்பான் அதனால கோவிந்தான்னு முடிச்சுட்டாருன்னு ஒரு ஒரு கதை சொன்னாராம் போம்பி எல்லாம் அவனன் தலையோடே போம் ஒரு கதை சமான்மா பூர்வாச்சாரியர்கள்லாம் கதையெல்லாம் சொல்லவே மாட்டா அவளுக்கு சம்பிரதாய அர்த்தம் சொல்லத்தான் தெரியுமே தவிர நான் அங்கங்க உபன்யாசம்னு ஆரம்பிச்சுட்டோம்னா எதேதோ வெளி உலகத்து விஷயத்த கொண்டு சேர்க்கறதுன்றது தப்பு நாம எந்த விஷயத்தை எடுத்துட்டோமோ அத பேசுறதா நாம இருக்கோமே இந்த சிரிப்பு சொல்லலாமா அந்த ஊர்ல சொல்லலாமா இந்தூர்ல நடந்து சொல்லலாமான்னு கொண்டிருந்தோம்னா அர்த்தம் இல்ல இருக்கிறத சொல்லத்துக்கே நாழி இதுக்கு மேல இந்த கதை அந்த கதையெல்லாம் சேர்த்து நாம சொல்ல முடியுமா கதை சேர்க்க மாட்டா இந்த ஒரு இடத்துல ராமாவதார விஷயத்திலே பட்டர் அழகா ஒரு கதை சொன்னாரான் போம்பி எல்லாம் அமனன் தலையோடே போம் யாரோர்த்தம் பண்ண தப்புக்கு யாரோர்த்தம் அனுபவிக்கிறான் பண்ண தப்பு ராமன் அவன் தான் பூனேஸ்வரே உண்டவில் தெரித்தது இப்ப அதை யார் தலையில தூக்கிறார் கோவிந்தா இந்த கண்ணன் தலையில தூக்கிறான் இது எப்படி இருக்குன்னா ஒரு திருடன் திருடறதுக்காக ஒரு வீட்டுக்கு போனான் அந்த நாள்லாம் கண்ணக்கோள் வைக்கிறதுன்னு சொல்லுவான் இந்த கையில வச்சிருக்கிற கண்ணக்கோளால அப்படி திருடம் பண்ணினான்னா அந்த இடத்துல இருக்கிற செங்கல் வெளியில வந்துடும் இதுக்கு கண்ணக்கோல் வைக்கிறதுன்னு பேர் அந்த திருடம் அப்படி வச்சுதான் எல்லா இடத்துலயும் திருடுவனாம் திருடினா அந்த ஈரச் சவரா இருந்தது ஜலம் அதிகமா இருந்தது அந்த சௌரியல புது வீடு கட்டியிருக்கா அது அப்படியே உடஞ்சது தலையில விழுந்தது திருடம் போயிட்டான் திருடனுக்கு பிராண ஏற்பட்டது அந்த திருடனுடைய பத்னி அங்கேயிருந்து வந்தா வந்து நேர தேசத்தோட ராஜாவிடத்துல போனான் இந்த மாதிரி எங்களுடைய கைப்பிடித்த மனவாளன் கணவன் மரணம் அடைந்தார் அதுக்கு நீர் தான் ஏதாவது விசாரணை யாருக்கான தண்டனை கொடுக்கணும்னு ஏன் போனா உன்னுடைய பர்த்தான்னு கேட்டான் ஒண்ணுமில்ல திருடறதுக்காக கண்ணக்கோள் வச்சான் அந்த ஹைரியமா சொல்ற திருடத்துக்காக கண்ணக்கோள் வச்சான் அப்ப போய் தலையில சோர் விழுந்து போயிட்டான்னா அப்படியா போய் கொத்தனார அழைச்சிடுவான்னு சொன்னான் அவன் தானே சோர் கட்டிருக்கான் போய் அழைச்சிடுவான்னு சொன்னான் வந்தவன் உடனே நீயே இந்த மாதிரி ஈர சோர் வைத்தாயின்னு கேட்டான் நான் என்ன பண்ணுவேன் கலவையில ஜலம் குத்தனும் இல்லையோ கலவை போடுறோம் மண்ணை போடுறோம் இன்னொன்னு போடுறோம் செங்கல் போடுறோம் சுண்ணா போடுறோம் அதுல ஜலம் குத்தனும் இந்த ஜலம் குத்த அவன் நிறைய இன்னைக்கு ஜலத்தை குத்தி விட்டா சித்தாள் தான் ஜலம் குத்துவோம் அவன் நிறைய குத்துட்டா அவளை போய் கேளுன்னு சொன்னான் சரி சித்தாளை நான் என்ன பண்ணுவேன் நித்தி எனக்கு ஒரு குடம் கொடுப்பா ஜலம் எடுத்துன்னு போறதுக்கு இன்னைக்கு கூட எப்பவும் விட பெருசா இருந்தது அதுல ஜலத்தை கொண்டு போய் கொட்டினேன் அதனால ஜலம் அதிகமா எடுத்து என்ன கேட்காத குடம்பண்ணவன கேளுன்னு ஆகும் சரி யாரும் குடம்பண்ண அழைச்சின்னு வானா கொயவன் சொன்னானா நான் பானை இப்படி பண்ணிட்டே இருந்தேன் அந்த வழியா யாரோ ஒரு ஸ்திரீ நடந்து போயிருந்தா அவன் எதுக்கு போறான்னு பாத்துண்டே நான் இங்க பானை பண்ணேன் அதனால கையில பானை பெருசா படுத்து நீ வேணும்னா அந்த பெண்ணை கேட்டுக்கோன்னு சொன்னான் அவளை எழுத்துன்னு வானா ராஜா அவள் சொன்னாலா நான் எதுக்காக போயிருந்தேன் தெரியுமா என்னுடைய வஸ்திரத்தை துவைக்கிறதுக்காக வண்ணா நடத்துல கொடுத்துருந்தேன் அவன் ஒன்பது மணிக்கு தரேன்னு சொன்னா மணி பதினொன்னு நான் எடுத்து ஏன் கொடுக்கிறேன்னு கேக்கிறதுக்காக அவங்கிட்ட போனேன் உனக்கு எதாவது வேணுன்னு அந்த வண்ணான கேட்டுக்கோன்னு சரி வண்ணான பிடிச்சு எழுத்துன்னு வானா அவங்க வந்து நீ ஏன் நாழி ஆக்கினா இவ வஸ்திரத்தை ஏன் கொடுக்கலன்னு கேட்டான் என்ன பண்ணுவேன் ஆத்தங்கரைக்கு போனேன் துவைக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு பிக்ஷு உட்கார் இருந்தார் நாம துவைச்சா அவர் பேர்ல ஜலம் படுமேங்கிறதுக்காக நான் துவைக்கல நான் போபோன்னு சொன்னேன் அவர் போகவே இல்லை அவர் போற அளவுக்கு காத்துந்து துவைச்சுட்டு வந்தேன் அதனாலதான் நாழி எடுத்து உனக்கு வேணும்னா பிக்ஷு உக்கோட்டுக்கணும் சரி அவரை போயாச்சு அவர் மௌன சன்னியாசி அவர் வாய திறந்து யாருக்கும் பதிலே சொல்ல மாட்டார் இந்த ராஜா நீ ஏன் தப்பு பண்ணேன்னு கேட்டாலும் பதில் வரல நீ பதில் சொல்ல தலையை வாங்கி விடு சொல்லுட்டான் தலை மௌன சன்னியாசிக்கு இது பண்ணது யாருப்ப இந்த திருடன் கண்ணக்கோல் வச்சு திருடினத்துக்கு யாரோரு சன்னியாசி சம்பந்தமே இல்லாம ஒருத்தருடைய தலை போடுது அப்படிதான் இங்க கதை இப்போ கூனேசதையை உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா இந்த பண்ண சேட்டிதல் அவதாரம் உண்டவில் நிறத்தில் தெரித்தான் கொண்ட கொண்ட கோதம் மீது தேனுலாவு கூணிகோன் உண்ட உண்டரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாசனூர் இந்த பாட்டுக்கு ரொம்ப சிரிகராப்புல வெளி அர்த்தம் இதெல்லாம் அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு இதுக்கு ஆந்தரமா பெரியவாச்சம்பளை ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணி காட்டினார் என்னத்துக்கு என்னமோ இந்த பூனியனுடைய கதையெல்லாம் அழ்வார் இவ்வளவு சொல்லுவார் அவருக்கு ராவனை பாடுறதெல்லாம் ஆசை தவிர இந்த பூனியை பாடுறத பத்தி அழ்வா இருக்கு என்ன இப்ப ஆசை அவர் பாட மாட்டார் இந்த பாட்டை கொஞ்சம் உற்று நோக்கினும் ஆழ்ந்து பார்த்தோம்னா கொண்டைன்னு ஒரு பெருமை சொன்னார் அதுல சுத்தி இருக்கிற பூன்னு ஒரு பெருமை சொன்னார் புஷ்பத்திலேந்து வர்ற தேன் ஒரு பெருமை சொன்னார் இந்த பெருமை சொன்னார் கூனிக்கு ஒரு சிறுமை ஒரு தாழ்ச்சி சொன்னார் கூன்னு குறைச்சு இந்த ஏத்தன பெருமை எல்லாத்தையும் சொல்லிட்டு திடீர்னு தள்ளி விட்டுட்டார் கூன்னு தாழ்ச்சி இந்த பெருமை எல்லாம் சொல்ல காரணம் திடீர்னு சொல்ல என்ன காரணம் சொல்லிட்டவர் அரங்கமே என்ன ரங்கநாதன் இடத்துல கொண்டு போய் பாட்ட முடிச்சார் பெருமொழி பாட்டு இப்ப ராமனுக்கா இல்ல ரங்கநாதனுக்கா பாட்டு ராமாவதாரத்துக்கா இல்ல அந்தணீர் அரங்கமேங்கிறதுக்கான அதுக்கு இதுக்கு ஒரு நேர விஷயம் எந்த பாசனத்தை பார்த்தாலும் நாம வாழற வாழ்க்கை தான் அதுன்னு புரிஞ்சுக்கணும் ஜீவாத்மாவுக்கு தான் உபதேசம் அவளுக்கு அந்த கூனிக்குலாம் சில உயர்வு இருந்து சொல்லி பெருமை கொண்ட பெருமை அதுல இருக்கிற புஷ்பம் பெருமை அதுல இருந்த தேன் பெருமை அதே ஜீவாத்மாவுக்கு ஞானமுடையவன்கிறவன் பெருமை ஆனந்தமயன்கிற பெருமை பகவானுக்கு அடிமைங்கிற பெருமை இந்த மூணு வைபவம் ஜீவாத்மாவுக்கு உண்டு நம்ம எந்த கடிகாரத்தை போலே ஒண்ணும் தெரியாமைய நாம இருக்கோம் ஞானம் இருக்கு ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருக்கு ஞானம் உண்டு அது எவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்குங்கிறதுலதான் வித்தியாசம் உண்டே தவிர ஞானம் இருக்குங்கிறதுல யாருக்கும் சந்தேகமே கிடையாது ஆஹ் அச்சித்த விட கண்ணால பாக்குற இத்தனை அச்சி தத்துவம் அச்சித்துங்கிற ஞானசூன்யமான தத்துவத்தை விட ஞானம் இருக்கிற நமக்கு ஏத்த மூல்யம் அவளுக்கு முதல் பெருமை கொண்டைன்னு சொன்னார் நமக்கு முதல் பெருமை ஞானமயன் இரண்டாவது அந்த கொண்டையில ஒரு பூசித்திருக்கும் அது அவளுக்கு ரெண்டாவது பெருமை ஆனந்தமயன் ஜீவாத்மா ஆனந்தத்தை அனுபவிக்க கூடியவன் ஜீவாத்மா அந்த பெருமை இவனிடத்துல இருக்கு மூணாவது தேன் ஒழுகிறதுன்னு சொன்னார் இல்லையோ அதே போல இங்கேயா பகவான் அளவுக்கு அதிகாரம் படைத்தவன் ஜீவாத்மா ஒரு புழு போய் நான் பெருமாள அனுபவிக்கிறேன்னு சொல்ல முடியாது ஒரு எலி போய் நான் அனுபவிக்கிறேன் வராகனை அனுபவிக்கலாம் ஒரு பெருமை இருக்கும் அருகிலே போக முடியும் அவனுக்கு அடிமை அவனுக்கு கைக்கரியம் பண்ண முடியும் ஒரு பார்த்து நான் இன்னைக்கு திருவாராதன பண்றேன்னு அத்தால நாம திருவாராதனை பண்ணலாமே அஹ் இந்த பெருமைகள்லாம் இருக்கு என்னென்ன பெருமை ஞானம் இருக்கிற பெருமை ஆனந்தம் இருக்கிற பெருமை பகவானுக்கு எப்படி கைக்கரியம் பண்ணலாம்ங்கிற பெருமை இது இத்தனை பெருமையும் ஜீவாத்மாவுக்கு இருக்கு இதே போல கொண்ட கொண்ட கோதமீது தேனுலாவு பெரியவள் இந்த பெருமை எல்லாம் சிறனு வந்தா போல அவளுக்கே ஒரு தாழ்ச்சி கூனி குறைச்சு தரவெளி அந்த இடத்துல அதே போல இந்த ஜீவாத்மா இத்தனை பெருமை இருந்தாலும் தான்கிற அகங்கார மமக்காரம்தான் இவனுக்கு இருக்கிற இவனுக்கு பின்னாடி கூண் ஒன்னு ஊன்றுருது என்ன கூன்னா தான் தான் நிமிர்ந்து நிக்கிறானோ இல்லையோ தான் அவனுக்கு அடிமைன்னு தெரிந்து கொள்ளாமல் தானேங்கிற நிமிர்வு இவனிடத்துல இருக்கு ஆஹ் அவளுக்கு சில சில பெருமகள் ஒரே ஒரு தாழ்ச்சி இவனுக்கு நிறைய பெருமகள் தான்கிற அகங்காரம் துரபிமானம்ங்கிற தாழ்ச்சி இவனிடத்தே இப்ப அங்க ராமன் என்ன பண்ணா நிமிர்ந்திருந்தது தானா கூண் தான் எப்படி இருப்பா இந்த ஒடுங்கி கடந்து சொல்லிய கூனுங்கிறது அதை அப்பப்ப நிமிர்த்தி நிமிர்த்தி வேடிக்கை பார்ப்பனா ராமன் ஆனா ரங்கநாதன் என்ன பண்றானா நிமிர்ந்துட்டானா ரங்கநாதன் சேத்தார் திருமூசி ஆழ்வார் கொண்ட கொண்ட கோதம் மீது தேனுலாவு கூணிகோன் உண்ட அரங்க ஒட்டி உள்ம விந்த நாதனூர் அந்த நீர் அரங்கமே என் நம்ம வச்சு வியாக்கியானம் பண்ணி காட்டினார் தெரியவா சண் நாம் ஒத்தத்தருமே கூணிகள் தான் என்ன பான அந்த கூனை நிமித்திக்கிறதுக்கு நாம தான் வழிபாக்கணும் எது கூண் அவனுக்கு அடிமைங்க எண்ணம் இல்லாமல் அகங்காரத்தோட இருக்கமே அந்த கூன் மாற வேண்டும்ங்கிறது தான் இந்த சரித்திரத்திலே தெரிவித்தார் திருமணி சாழ்வார் அஹன் நடக்க கீழே வந்து கேட்டா கைகேசி வரத்தான் வேண்டினாள் காட்டுக்கு போட வேண்டிதான் சொன்ன உடனே கிளம்பினா எல்லோருமாக ராமனும் சீத்தையும் லக்மணனு மூணு பேரு காட்டுக்கு நடந்து போனா முதல்ல நடந்த சரித்திரம் குகசக்கியம் இந்த குகசக்கியத்துக்குன்னு பெரியாழ்வார் வச்சார் அதுக்கு முன்னாடி இந்த கிளம்பி போன ராமனை பத்தி மூன்று தாய்மார்கள் என்ன சொன்னார் சொல்றார் மாத்து தாய் சென்று வனம் போக என்னிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என் அழ கூற்றுத்தாய் சொல்லக்கூடிய வனம் போன சீதமனாளன பாடிப்பற சீத்தம் இல்லாதானே சீற்றம் இல்லாத ராமனே பாடு சீத்தைக்கு மனவாளன ராமனே பாடு பெரியாழ்வார் அழகா சொல்றார் இந்த பாசுரத்திலே மாற்றுத்தாய் ஈற்றுத்தாய் கூற்றுத்தாய் மூணு தாய் சொன்னார் அவர் ராமனுக்கு மூணு தாய் இருக்காரு நமக்கு தெரியும் இதுல யார் மாற்றுத்தாய் யார் ஈற்றுத்தாய் யார் கூற்றுத்தாய் இதுல ஒண்ணு மட்டும் ஒழுங்கா புரியுது ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ ஈற்றுத்தாய்னா ஈன்றெடுத்தவளான தாய் கௌசல் அவ தானே பின்னாடி போய்பே நீ போகாதே போகாதேன்னு சொல்லிட்டே இருந்தாலும் இல்லையா ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ என்ன அழுதழுது ராமன் புறப்பட்டு போயிட்டான் ஈற்றுத்தாய் தெரியறது மாற்றுத்தாய் கூற்றுத்தாய் சொன்னார் கூற்றுத்தாயின்னு தெரியுமா கைகேயி கூற்றம்னா கூற்றங்கிறதுக்கே யமன் இங்க எமனாட்ட வந்து சேர்ந்தவ கைகேயா அதனாலதான் கூற்றுத்தாய் வனத்துக்கு போ என்ன கைகைங்கிற தாய் சொல்ல கிளம்பினான் மாற்றுத்தாய் யாரு தன் தாயை ஒத்தவளான சுமித்திரை மாற்றுத்தாய் ஆக சுமித்திரையை மாற்றுத்தாயாக ஈற்று தாய்ங்கிற கௌசல்யாக கூற்றுத்தாயாக கைகையாக நான் மூணு பேரும் காட்டுக்கு போய் தானே சேர்ந்தான் போன உடனே குகசக்கியம் ரொம்பிந்த அயோத்தியர் கோன் பெருந்தேவி கட்டருளாய் சேரணிந்த குகனுடன் தோழமை கொண்டதுமோர் அடையாளம் இந்த ராமனுக்கு இருக்கிற தனி அடையாளம் குகசக்கியந்தான் அழ்வார் இந்த பாட்டுலே நூறு வேடிக்கை தேரணிந்த அயோத்தியர் கோன் பெருந்தேவி கேட்டருளாய் தேரணந்த அயோத்தியர்கோன் ராமன் அயோத்தி மாநகரத்துக்கு தானே ராஜா அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் ராமனுக்கு பெரிய தேவி நீ கேளுன்னு சொல்ற பெரியாழ்வார் ராமனுக்கு இருக்கிறதே ஒரு தேவி அதன பெரிய தேவி சிறிய தேவி இந்த பாட்ட கிருஷ்ணாவதாரத்துக்கு பாடினா நியாயம் பதினாறாயிரத்தி நூத்தி கல்யாணம் பண்ண உறுத்தி இல்ல ரெண்டு பேர் இல்ல துவாரகா நகரத்து ஸ்திரீகள் பேர் இத்தனை பேரையும் கல்யாணம் பண்ணா 10 பெரியவியின் பாட்டே பாட முடியும் தம்பி அண்ணன் இருந்தாத்தான் தம்பின்னே சொல்ல முடியும் சிறிய தேவி இருந்தா தானே பெருந்தேவின்னு பாட்டி பாட முடியும் ஸ்ரீதேவியே கிடையாது ராமனுக்கு எப்படி பெருந்தேவின்னு சொல்றாரு தப்பா வச்சுக்க வேண்டாம் சிறீ தேவியும் இல்ல பெருந்தேவியும் இல்ல ஏன் பெருந்தேவின்னு சொல்றாரு தெரியுமா ராமனுடைய பெருமைக்கு தகுந்த தேவி பெருந்தேவி பெருந்தேவின்னா பெருமைக்கு தக்க தேவி பெருமைக்கு தகுந்த தேவி அவன் பெருமளவுக்கு சீத்தைக்கு பெருமை இருக்கும் இல்லையோ பெருமைக்கு தக்க தேவி பெருந்தேவின் உவர்த்தனார் ஏன் அப்படி வெச்சகன ராமனுக்குே பெருமையைக் கொடுக்கும் தேவி பெருந்தேவி அவன் பெருமைக்கு தக்கவల్ని செலவேண்டாம் ராமனுக்குே பெருமை வருதுன்னா அது சீதா சம்பந்தத்தாலே இதெல்லாம் பெரிய ஆழ்வார் பாசுரம் தேரனிந்த அயோத்தியர் கோன் பெருந்தேவி கட்டுறலாய் சீரனிந்த தோளமே கொண்டது மோர அடயாளம் இந்த குகப்பெருமானோடு ராமன் தானே சேர்ந்து இருக்கானா இந்த சரிதம் பெரிய ஆழ்வார் நான் எங்கயுமே பார்த்தது இல்லைனுடா ஆர் கோகன் ஏழை அதான் திருவிங்கையாழ்வார் அம்பது பாசுரம் ரங்கநாதனுக்காக பாடினார் லட்சுமணன் இது தான் இப்பட நோக்கி உன் தம்பி உன் தம்பி என் தம்பி உம்பி எம்பி சீதையை பார்த்து முதல்ல குகப்பெருமான கட்டாட்சி பிரார்த்திக்கிறான் ராமன் இவர் பார்க்கப்படாதா அவர் பாக்குறது முக்கியம் இல்ல சம்பிரதாயத்துல முதல்ல ஸ்ரீதேவினாச்சியாருடைய கட்டாட்சம் வேணும் அதனால ராமனே என்ன சொல்லிட்டான் சீத்தையை பார்த்து மழமான நட நோக்கி பாரு சீத்தையை முதல்ல உன் குழந்தை குகப்பெருமான நன்னா பாரு அவ பார்த்த பிறந்தான் பிரபாவமே ஏற்பட்டதான் ஆக சீதை அனுகிரகம் அடுத்து சொன்ன உன்பி எம்பி ராமன் குஹனை பார்த்து சொல்றான் உன்பின்னா உன் தம்பின்னு வச்சுக்கணும் அது தமிழ்ல மருவி உன்பின்னு வந்துருது எம்பினா என் தம்பின்னு அர்த்தம் இப்ப என்ன சொல்ல போறாங்கிறத்தையும் முதல்ல சொல்றேன் குகப்பெருமானின் தனக்கு ஒரு தம்பியா ஒத்துக்க போறான் ராமன் மொத்தம் நாலு பேரும் ராம பரத லக்ஷ்மண சத்துருகனர்கள் இனி அஞ்சாவது பேராக குஹப்பெருமானோம் உன் தம்பின்னு சொல்லணும் குகப்பெருமான தம்பின்னு ஒத்துனுட்டா அப்ப லக்ஷ்மணன் அவனுக்கு தம்பி அவனும் அதனாலே குஹா நீ தம்பி என் தம்பி லக்ஷ்மணன் இருக்கானே அவனும் இனிமே உனக்கு தம்பி அவ்வளவு தூரம் ஒன்னா கலந்துடுறான்னு அர்த்தமா ஒன்ன எனக்கு தம்பின்னு ஒத்துனுட்டேன்னா அப்ப இனிமே என் தம்பி உனக்கு தம்பி அப்படிதான் இனிமே உன்னுடைய தம்பி லக்ஷ்மணன் ஒருத்தருக்கான் பாரு அவன் என் தம்பி இந்த பாட்டு இப்படிதான் இருக்கு என் தம்பி லக்ஷ்மணன் உன் தம்பி செல்லல ராமன் இந்த இடத்துல உன் தம்பியான லட்சுமணன் இனிமே என் தம்பி இவன் கூட பிறந்தவனாவே இவன் நினைக்கலையா குகனை எப்ப தம்பின்னு ஒத்துனுட்டானோ இனிமே லக்ஷ்மணன் பரதன் சத்துருகன் எல்லாம் உனக்கு தம்பி உன் தம்பிங்கிறதுக்காக லட்சுமணன் நான் தம்பியா ஒத்துக்கிறேன் அப்ப எவ்வளவு தூரம் கலந்து இருக்கணும் அவன் ஒரு வேட்டுவ ஜாத்தியில பிறந்தவன் அவனுக்கு ஆச்சாரமோ அனுஷ்டானமோ ஞானமோ எதுவுமே கிடையாது ஏழை ஏதலன் கிழ்மகன் இது எந்த பெருமையும் இல்லாட்டாலும் இதுல ரொம்ப வசந்தவன் ராமன் அவன் போய் இந்த தாழ்ந்த குஹப்பெருமானோட தோழன்னு சொல்லிக்கணும்னா இந்த குணத்தைத்தான் சௌசீல்யம் சௌசீல்யம்னு சொல்லுவா பேர் வச்சுக்கிறான் சுசீலன் சுஷீலான்னு பேர் வச்சுக்கிறோம் இல்லையோ சௌசீல்யம் குணம் தனிச்சிறப்பு இந்த குணத்துக்கு என்ன இருக்கான் ரொம்ப பெரியவர் ஒருத்தர் ரொம்ப தாழ்ந்தவரி இடத்தே தான் பெரியவன்னே பார்க்காமல் அவன் தோல் மேல தோல் கை போட்டுட்டு போறான் இல்லையா அந்த குணத்துக்கு தான் சௌசீல்யம் நே பேர் அது ராமனிடத்துல கண்டார் திருமங்கி ஆழ்வார் அதுதான் ஏழை ஏதலன் கிழ்மகன் என்னா திறங்கி மத்தவர்க்கு என்னொருள் சுரந்து மாழமான் மட உன் தோழி உம்பி எம்பி என்ன ராமன் பண்ணினான்னு குகசக்கியத்தை பத்தி அழகா தெரிவித்தார் குகப்பெருமானோட சேர்ந்தான் ராமன் அங்கிருந்து நேர புறப்பட்டான் பரதாழ்வான் வந்து சேர்ந்தான் திருச்சித்திரகூடத்தே தில்லநகரம் திருச்சித்திரகூடம் சிதம்பரம்ங்கிறது தேசம் இருக்கு இல்லையா அதுக்குதான் திருச்சித்திரகூட்டம்னு சொல்லுவார் இந்த சித்திரகூட்டத்துலதான் ராமன் இருந்தான் பாட்டு சொல்லு பாசுரம் ராமனு சீத்தையும் இருந்தாலும் அப்ப சீத்தையுடைய காக்காசுரன் காக்கா உருவில வந்து சேர்ந்தான் ஜெயந்த் தன்னந்த அவனுக்கு பேர் அவன் வந்து பிராட்டியனுடைய திருமார்புல தன்னுடைய மூக்கால குத்தினானா அங்க இருந்து ரத்தம் துளிக்க ஆரம்பிச்சது இத படுத்து எழுப்புறதுக்கு மனசு வரல சீதையை ராமனை பார்த்து ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபகா சமயாபோதிக ஸ்ரீமான் சுகசுப்தகா பரந்தபகா இருந்தாலும் ராமன் சீத்த படுற வருத்தத்தை கண்டு எழுந்தானா இருந்த உடனே இந்த பண்ண தப்பு கண்டப்பட்டது ஒரு தர்ப்பத்தை எடுத்தான் பிரம்மாஸ்திரத்தை உச்சாரம் பண்ணா இந்த காக்கைக்கு பின்னாடி விட்டுவிட்டான் அது சுத்தி சுத்தி வந்து திரீன் லோகான் சம்பரிக்கிரமே தமேபசரணங்கத்தகா ராமனுடைய திருவடியிலே வந்து விழுந்தது சீத்த அதை திருப்பினா ஏன்னா அதனுடைய கால் ராமன் திருவடியில படுறா போல காக்கை வந்து விழுந்துதான் அதனுடைய தலைய திருப்பி அதனுடைய தலை ராமனுடைய திருவடியில படுறாப்புல வச்சாலாம் தச்சிரஹா பாதயோஸ்தோஜையாமாசு ஜானகி ராமன் கிருப்பையா கரியபாலயத்து வதார்தி காக்கு சகா இந்த காக்காசனுடைய சரித்திரம் யாருக்கும் அவ்வளவா தெரியாது அதையும் விடாம ஆழ்வார் பாழ்விட்டார் சித்திரகூட திருப்ப சிறுகாக்க முலதிண்டார் ஆக சித்திரகூட்ட பருவத்தான் நடந்த இடத்திலையும் தெரிவித்தார் ஆழ்வார் பாசலத்திலே அங்கதான் ஸ்ரீ பரத் ஆழ்வான் வந்து சேர்ந்தான் பரதன் வந்து நாட்டுக்குவான் பிரார்த்தித்தார் வரல அழ்வார் சொன்னார் ஏதோன்னா பரதனுக்கு தன்னை மீட்டு போயிட்டான் எதை கொடுத்தான்னு எல்லாருக்கும் தெரியும் பாதுகை ரங்கநாத மணி பாதுகைங்கிறது பாதுகா சாஸ்திரம் ஆயிரத்தி ஸ்லோகம் பாடினாரே தேசிகன் இது எத்தனையுமே பாதுகா வைபவத்துக்காகத்தான் அதை அழ்வார் சொன்னார் மரவடியை தம்பிக்கு வான் பணையம் வைத்து போய் மரவடினா தன்னுடைய பாதுகை இத தம்பி நேரத்துல பணையமா வச்சானான் பனையம் வைக்கிறதுன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வட்டிக்கு எல்லாம் கடன் கொடுக்கறாள் இல்லையா அந்த வட்டி போறோம் நாம கையில இருந்து ஏதோ பத்து பவுன் நகை வச்சுருப்போம் இது அவன் இடத்துல போடுப்போம் பத்து பவுன் இவ்வளவு முப்பதாயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோம் நம்ம முப்பதாயிரம் ரூபாய் கொருமானம் உள்ள வசுவ அவன்கிட்ட கொடுப்போம் அவன் திருப்பி எவ்வளவு கொடுப்பான் முப்பதாயிரம் ரூபாய் அவன் தரமாட்டான் அவன் ஐயாயிரம் ரூபாய் நம்ம கொடுப்போம் நமக்கு கடன் முப்பதனாயிரம் ரூபாய்க்கு ஒரு வஸ்துவ குடுத்தோம்னா அஞ்சு கொடுக்கலாம் பத்து கொடுக்கலாம் இவ்வளவுதான் அவன் குடுப்பான் என்னைக்குமே நாம எந்த வஸ்துவ பணையமா வைக்கிறோமோ அதுக்கு விலை அதிகமா இருக்கும் எதை வாழ்ந்து போறோமோ அது ரொம்ப குறைச்சலா இருக்கும் இது எப்பவுமே நியமன்தான் இப்ப ராமன் எதை கொடுத்தான் பரதனுக்கு தன்னுடைய பாதுகையை போயிட்டான்னு போறதுக்காக பனைய வச்சானா பாதுகாத்தலா சுவாமி தேசிய அழகா சொன்னார் எதை வச்சிருக்கான் எதை மூட்டு போயிருக்கான்னு பாத்துங்கோ என்னைக்குமே வச்ச பொருளுக்குத்தான் விலை அதிகம் மூட்டுண்டு போன பொருளுக்கு விலை ரொம்ப குறைச்சல் ஆக பாதுகைக்கு விலை ரொம்ப அதிகம் ராமனுக்கு வேல ரொம்ப குறைச்சல் என பாதுகையை வச்சுட்டு மறவடியை தம்பிக்கு வான் பணையம் வைத்து போய் பணையமாக வைத்து நேர கிளம்பி அழகா ஜனஸ்தானத்துக்கு போய் சேர்ந்தான் கொள்ளை அறக்கியை குமரனார் சொல்லும் பொய்யானால் யானும் பிறந்தம பொய்யே அழகான சந்தேகம் ஒரு முன்னாடி இருக்கிறதோட ஒட்ட பாத்தோம் இடிக்கும் கொள்ளையறக்கிய மூக்கறி கொள்ளையறக்கிங்கிற ஒரு சூர்பனகை அவக்க வெட்டினதுனா லட்சுமணன் சொல்லணும் குமரனார் சொல்லும் பொய்யானா லக்ஷ்மணன் சரமஸ்லோகம் சொன்னதா யாருக்கும் தெரியாது இந்த பாட்டு எதுக்கு இப்படி பாட்டிருக்கான் லட்சமணன் லட்சுமணன் சக்ரதேவ்லோகம் சொல்லலே அப்ப அதுக்கு இப்படி இதுக்கு எப்படி சேர்க்கறதுன்னு பார்த்தார் வைக்காதான் சொன்னார் ஒண்ணுமில்ல ராமசக்ஷோ லக்ஷ்மணா ராமனுக்கு வலக்கையாட்டமா லட்சுமணன் இப்படி இந்த கடிகாரத்தை எடுத்து இப்படி வச்சேன் வச்ச கிருஷ்ணன் இந்த கடிகாரத்தை இடது பக்கத்துல இருந்து எடுத்து வலது பக்கத்துக்கு வச்சாருன்னு சொன்னார் நான் சொன்னேன் இல்ல இல்ல என் கை என்ன தூக்கி வச்சது எதுக்கு நான் தூக்கி வச்சேன்னு சொன்னி நான் கேட்க மாட்டேன் என் கை தூக்கி வச்சா நான் தூக்கி வச்சு ராமனுக்கு வலக்கையா லக்ஷ்மணன் அதனாலதான் ஆண்டாள் லக்ஷ்மணனே காது மூக்க வாங்கி இருந்தாலும் கை வாங்கினதானே ராமனே வாங்கினதா சொல்லிக்கலாம் கொள்ளை ஆகாது முடித்த பிற்பாடு அகம்பனன் அவன் போய் சேர்ந்து ராமனிடத்தில் வர சீதையும் பறிக்கப்பட்டால் இங்கே சுத்தி சுத்தி திரிந்தான் ராமன் யாரும் கிடைக்காம போக கடைசி ஜட்டாய் மகாராஜ இடத்துல வந்து சேர்ந்தான் அவருக்கு சம்ஸ்காரத்தையும் பண்ணினா பண்ணி முடித்த பிற்பாடு அவர் தான் சுக்ரீவன் இடத்துல வழிகாட்டி விட்டார் ரிஷமூக பருவத்த நோக்கி போனா சுக்ரீவனுக்கு ரொம்ப அழகான யுத்தமானது நடக்க வாலிய கொன்னா நிராமன் அது கொல்றதுக்குன்னு சில அழகான பரீட்சை எல்லாம் கொடுத்திருக்கானா ராமன் வாலியை கொல்றேன்னு சத்தியம்டா ராமன் ஆனா சுக்ரீவனுக்கு சந்தேகம் நீ சொல்லமா சொல்லிட்ட வாலிய பத்தி அவ்வளவு சொலுவா நினைச்சுனா ரொம்ப மகாவீரன் வாலி அவனை போய் குனடலாம்னு நினைக்காதேன்னா வாலி எவ்வளவு பெரிய வீரன் தான் ராவணனுக்கு நிறைய பேரோட சண்டை போட்டு ஒன்னு தன்னுடைய பெருமைக்கு சரியா வரலையாம் இவன் போய் என் பெருமைக்கு தகுந்தாப்புல சண்டை போடுறது யாருன்னு கேட்டானு வாலி ஒத்தம் தான் போய் போடுன்னு சொல்லி கொடுத்துட்டா எல்லாரும் இந்த காரியத்த எல்லாரும் ஒழுங்கா பண்ணிடுவா யாரான சண்டைக்கு ஆள் இருக்கான்னு கேட்ட அவர் இருந்திருக்காரு இவர் எங்கிருக்காரு நீ போய் போட்டுக்கோன்னு சொல்லிடுறா இல்லையா இந்த மாதிரி வாலி சொன்னா சரி கிருஷ்ணந்தைக்கு வந்து சேர்ந்தா இவன் வாலியோட சண்டை போடணுங்கிறதுக்காக சந்தியாவந்தனத்துல அர்க்கிய பிரதானம் பண்ற நாழியா இருந்ததுதான் அது வாலிக்கு அர்க்க பிரதானம் வாலி எப்படி பண்ணுவோம்னா நாமெல்லாம் சாயங்காலம் வேலை பண்றோம் பகல் வேலைல பண்றோம் தெற்கு பார்த்து விட்டு விடுறோம் பார்த்து விட்டு வடக்க பார்த்து விட்டு சுத்தி சுத்தி நமஸ்காரம் பண்றோம் இல்லையா இந்த வாலிக்கு அந்த மாதிரி தான் இடிந்த இடத்திலேன்னு அந்தந்த திசையை பார்த்து எல்லாம் விட தெரியாதான் இவன் கிழக்க போனோம்னா கிழக்கு சமுதிரத்துக்கே போயிட்டு தான் அதானம் பண்ணுவனா தெற்க விடணும்னா தெற்கு சமுதிரத்துக்கு போய் அர்க்கிய பிரதானம் பண்ணுவனா மேற்க போனா மேற்கு சமுதிரத்துக்கே போய்டனாம் அவன் இருக்கிறது கிருஷ்ணன் ஒரு தாவு தாவினான்னா கிழக்கு சமுதிரம் போயிடணான் ஒரு தாவு தாவினான்னா தெற்கு சமுதிரத்துக்கு வந்துடுவான் ஒரு வேளை சந்தியாவது நினத்துக்கும் சமுதிர கரைக்கு அந்தந்த சமுதிரத்துக்கு போய் தான் அர்க்கமே விடுவனா அவனுக்கு என்ன பலம் இருக்கணும்ங்கிறது தெரியல அப்ப ஏற்பட்ட பலிஷ்டன் வாலி இந்த ராவணன் சண்டைக்காக வந்தானும் இல்லையா எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டான் உன்னோட சண்டை போடுறதுக்கு சொன்னா ராவணன் எனக்கு இப்ப நாழி இல்லையா அர்க்க பிரதானதுக்கு நாழி ஆயிடுச்சு அதை முடிச்சுட்டு தான் உன்னோட வரணும்னா இல்ல இல்ல இப்பதான் என்கிட்ட சண்டை போடணும்னு தானா ராவணன் பார்த்தான் வாலி அவன் அப்படியே சுத்தி தன்னுடைய கைகள்ல இடிக்கின்றான் தெற்குல போய் முடிச்சான் கிழக்குல போய் முடிச்சான் மேற்குல போய் முடிஞ்சான் இந்த மூணு சமுத்திரத்துல போய் அர்க்கிய பிரதானம் பண்ணிட்டு தம் வீட்டுக்கு வந்து இந்த இடிக்கின்ற ராவணன் வெளியில விட்டுட்டு இப்ப என்ன சண்டை போடணும் சொல்லுன்னு கேட்டான் வாலி இவன் போடுவனா ஒண்ணும் இல்ல அடியு கலை போயிட்டான்வன் தன் கையில இடிக்கிட்டு மூணு சமுதிரத்துக்கு நடந்தது நினைச்சுடாது அவன் அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னான் சுக்கிரீவன் அப்ப ராமன் பண்ணத்தை அழ்வார் அழகா தெரிவித்தார் தானே புனராய் நின்ன மரவேள் அன்னைத உருவில் வளவாவோ புனராய் நின்ன மரமேள் ஏழு மரங்கள் சாலவட்சங்கள் அந்த எய்த உருவில் வளவாவோ ஒரே ஒரு அம்பு நாளை ஏழுத்தான் ராமன் சுக்ரீவன் ஒரே ஒரு மரத்தை உடைச்சா போற வாரி அவ்வளவுதான் உடைப்பானு மரங்களையும் தான் உடைத்து மொகட்டான் முடிந்தது விபீஷணனும் வந்து சரணாகதி அனுட்டித்தான் தேர்டின் வந்தார் தானு சீதையை கண்டேன் செய்தேன்னு திரும்பி வந்து சென்றார் ஹனுமான் விபீஷணன் வந்து சேர்ந்தார் சரணாகதி பிரகரணம் முடிய எல்லோருமாக கடற்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள் எப்படி தாண்டது கடற்கரையேன்னு பார்த்தா ஒரே வழி கடைசியா சமுதிரராஜன் வந்து சேர்ந்து இந்த கல்லெல்லாத்தி முதக்க விடலாம்னு சொல்ல முதக்க விடுறதுக்கு யாரெல்லாம் பண்ண தொண்டடி புலி ஆழ்வார் அழகா சொன்னார் சிலையினால் இளங்கசத்த தேவனே தேவனாவான் சிலையினாலே இளங்கசத்தான் ராமன் தெய்வம்னா நான் தெரிஞ்ச தெய்வம் அவர்தான் இது தொண்டடி புலியாழ்வார் நம்மாழ்வார் தெரிவித்தார் தயரதற்கு மகன் மத்திலேன் தஞ்சமாகவே நான் உபாயம்னு ஒருத்தனை நினைப்பேன் வழின்னு ஒத்தனை நினைப்பேன் மகன் தான் எனக்குடி மோக்கொரண்டி டோடி தரங்கலீரடக்கோலே பண்ண கைங்கிறது அணில் பண்ணிருக்கிற கைங்கிறது கூட நான் பண்ணல அணிலும் கட்ட ஆரம்பிக்கிறது பெரிய சேத்து இன்னைக்கு ராமேஸ்வரத்துக்கு பக்கத்திலே திருப்புல்லாணிங்கிற திவ்ய தேசம் அங்கதான் பகவான் சேத்து பந்தனத்தை தொடங்கினான்னு செலுவர்கள் அந்த திருப்புல்லாணில்தான் கட்டுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கான் குரங்குகள் மலையை நோக்க ஒரு ஒரு நிறைய மலையை தூக்குற அளவுக்கு பலம் இருக்கான் ஆனா ஆழ்வார் என்ன சொன்னார் குரங்குகள் நாலு குரங்கு சேர்த்து மலையை ஒரே ஒரு மலையை தூக்கின்னு போச்சான் ஏன் அவ்வளவுதான் பலம் போட்டிருக்கு குழங்குக்கு நாலு பேர் சேர்ந்தாத்தான் ஒரு மலையை தூக்க முடியறதுன்னா இல்ல இல்ல ஒரே குரங்கு நாலு மலையை தூக்கும் ஆனா கட்டம் என்னன்னா குரங்கோட எண்ணிக்க நிறையா இருக்கான் மலை குறைச்சலா இருக்கான் அதனால நாலு நாலு குரங்கா சேர்ந்து ஒரு மலைய தூக்கறதான் ஏன் ஒரு குரங்கினா என்ன கைங்கிற எல்லாருக்கும் பங்கு வேணுங்கிறதுக்காக நாலு நாலு குரங்கா சேர்த்து ஒரு ஒரு மலையா தூக்கித்தான் வேடிக்கைய ஒரு சரித்திரம் சொன்னார் ஆச்சாரிய நாலு சிஷ்யாள் இருந்தாள் ஆச்சாரியன் குண்டு ஊசியை ஒரு இடத்துல போட்டு விட்டார் அதை எடுத்து சொன்னாரு சிஷனை ஒருத்தம் போனா இப்படி வரலாறு பொறிக்கணும் வந்துடலாம் நாலு பேருக்கு ஆசை ஆச்சாரியங்கிறதுல எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு ஒரு பெரிய மரத்தை எடுத்துன்னு வந்தான் வெட்டி அதை எடுத்துன்னு வந்து இந்த குண்டூசி மரத்துல குத்தினான் நாலு பேரா மரத்தை தூக்கி வந்தான் ஆச்சாரிய கிடைக்கணும் இல்லையா கொண்டு மரத்தை வச்சா குண்டூசியை காணும் கொண்டு வரதுக்குள்ள ஊசி எங்க யாரும் எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு மலையா குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டி தரங்கனியல் அடைக்கழுத்த சலமிலா அணிலம் போலேன் இந்த குரங்கு கல்லுக்கல்லா வச்சுன்னு போச்சான் அணில் பார்த்துதான் வீடு கட்டுறதுக்கு இந்த குரங்குக்கு தெரியவே தெரியாத பொருள்னு ஏன்னா கல்லுக்கெல்லாம் வச்சுட்டா நடுவுல யாரு மண்ணு போட்டு பூசறது கல்லு நிக்கணும்னா நடுவுல கலவை போட்டு பூசினா தானே நிற்கும் பாத்துதான் கலவை சேர்க்கணும்னா நம்மால தான் கடல்ல குளிக்குமா உடம்பு முழுக்க ஜலத்தை ஒட்டிக்கும் நேர கடற்கரையில போய் மணல்ல விழுந்து போறலாம் உடம்புல மண்ணு ஒட்டிக்கும் திரும்ப ஓடி போய் அந்த கல்லு போட்டுருக்க இடத்துல தான் உடம்பு அப்படியே குலிக்கிக்குமா அந்த மண்ணத்தனையும் கீழே விழும் இந்த மண்ணாலதான் என்னமோ சேத்துவே கட்டுவிட்டா போல இந்த அணிலுக்கெல்லாம் ஒரு எண்ணமா புரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டி டோடி தரங்கனியில் அடைக்கலுத்தோலேன் தொண்டடி புலி சொல்கிறார் அந்த அணில் பண்டன கைகூட பண்ணினது கிடையாது போதெல்லாம் போது கொண்டு பயமாட்டேன் தீதிலா மொழிகள் கொண்டும் திருக்குணம் செப்ப காதலால் நெஞ்சமன்பு கலந்திலேன் அது தன்னாலே எதிரேன் அரங்கற்கெல்லே என்று தோன்றினேனே பார்த்து நினைச்சதுதான் அணில்தான் ராமன் இக்கரையிலே காலை ஆகாரம் முடிச்சுட்டான் சொல்ல எட்டு மணிக்கு சாப்பிட்டு விடணும் இந்த ராத்திரிலேருந்து பட்டிங் கிடக்கிறது அப்பதான் முடிச்சுக்கணும் எட்டு மணிக்கு காளை ஆகாரம் ஒரு மணிக்கு மத்தியான ஆகாரம் இல்லையா இது சொல்றதா இந்த அணில் கார்த்தால் இந்த பக்கம் முடிஞ்சுப்படுத்து ராமனுக்கு மத்தியான ஆகாரத்துக்குள்ள போய் சேரணுங்கிற எண்ணமே இந்த குரங்குக்கு இல்லையே என்ன இவ்வளவு மெதுவா வேலை பாக்குறது இது எப்ப என்ன நினைச்சுடுதா தாங்கள் எல்லாம் பெரிய கொத்தனார் மேஸ்திரி சொல்ல மேஸ்திரியா இந்த குரங்கெல்லாம் இடத்துல இருந்தது கூட என்னடத்துல கிடையாது அந்த கைங்கமான நான் பண்ணிருக்கா ரம உனக்கு பண்ணாமலே போனேன் மலைய நூக்க தலங்க நீர் அடக்கழுத்த அணிலம் போலேன் ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்தான் ஒரே ஒரு வில்ல வச்சிருந்து நம் முன்னீர் கடலையே அடைத்து விட்டான் ராமன் அந்த ராமனாரு நம்பெருமாள் இந்த ராமனுடைய பேரையோ நம்பருமாள் பேரையோ ஸ்ரீரங்கான பெயரையோ சொல்லாட்டா என்ன கிடைக்கும்னு அந்த பாட்டு கடைசியில் ஆழ்வார் சொல்றார் புல் கவ்வ கிடக்கின் மீரே அரங்கா ராமான்னு ஒரு தடவை சொல்லலன்னா பட்சி கவ்விட்டுடும்டும்டும்டும்டும்டும்டும்டும்டும்டும் ஆழ்வார் இந்த பாட்டு ரொம்ப புருகமான பாசனம் பிராணன் போன இந்த சரீரம் கீழே கிடக்குறது இல்லையா அப்ப இந்த கழுகு முதலான பட்சிகள்லாம் வந்து கொத்தி கொத்தி அதை சாப்பிடும் அதுக்குன்னு சில சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு மேல தூக்கி போட்டுருவா இந்த பட்சியெல்லாம் கொத்தி சாப்பிடுமோ இல்லையா இங்க தெரிவிக்கிறார் கழுகு வந்து இந்த உடம்பு அப்படியே கவ்வ கிடக்கு நீரை கவி பார்க்குமாக்கடி கிடக்குறதுன்னு சொல்லியிருக்கணும் சொல்லல் ஆழ்வார் புல் கவ்வ கிடக்கின் நீரேன்னார் கவி பார்க்குமா இந்த சரீரம் தம் வாழ்க்கையில ராமான்னு ஒரு சொல்லிருக்கா ரங்கநாதான்னு ஒரு சொல்லிருக்கா அப்படின்னு அப்படி கவி கவி சொல்லலேன்னு தெரிஞ்சா ஐயோ இவனை சாப்பிட்டு நாம பாவம் தேடிக்க என்ன அந்த உடம்பை விட்டுடுவான் சொல்லிருக்குன்னு தெரிஞ்சாத்தான் அந்த உடம்பையே சாப்பிட ஆரம்பிக்குமா அதனாலதான் கவ்வ கிடக்கின் நீரே புல் உண்ண கிழக்கின் நீரேன்னு புல் கவ்வ கிடக்கின் பாடினார் ஆஹ் வாழ்நாள்ல ஒரு தரவையான ராமானு சொல்லணும் இந்த தொண்டடிப்புடி ஆழ்வாருடைய அழகான பாசுரம் இந்த பகவானுக்கு இருக்கிற பெருமையா தனியா சொல்லுகிறார் ஆறுனா தேவர் அல்லார் திருவில்லா தேவர தேரேன் மின் தேவுத்தான் சொல்லியிருக்காரு திருமணிசி ஆழ்வாருடைய ரொம்ப அழகான பாசரம் யார் எனக்கு ராமனே எனக்கு நாதன் ஆவன தவிர மத்த யாரு எனக்கு நாதர்களே கிடையாது மகன் தன்னை எண்ணி அம்மாழ்வார் பாசரம் திருமொழி சிழ்வார் சொல்லுட்டார் தேவன்கிறது யாரு தெரியுமா சொல்லாத தேவரை திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு இந்த தேவதேவனான ராமன் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போய் சேர்ந்தான் ராமராவணருக்கு யுத்தம் நடக்க யுத்தம் முடிந்தது ராவணனு மாண்டு போனா அக்கறையிலேந்து கிளம்பி மறுபடியும் சீத்தையோட கூட இக்கரைக்கு வந்து சேர்ந்தான் அழகா பட்டாபிஷேகத்தை நடத்தினார் சிஷ்டாச்சாரியர் ராமம் ரத்தனமைய சீதே சகசீதம் நவேசயத்து எத்தனை எட்டு முனிவர்கள் வந்து சேர்ந்தாளா அட்ட திக்பாலகர்கள் வந்து சேர எட்டு தீர்த்தங்கள் கொண்டு சேர்க்கப்பட ராமனுக்கு அற்புதமான நடத்தி வித்தார் பட்டாபிஷேகத்தை இந்த திருக்கோலத்தோட ராமன் இருக்கிறதத்தான் பார்த்த ஆழ்வார்கள் எல்லாம் ஆனந்தமா அவன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள் ஆக பிறந்ததிலேந்து தன்னுலகம் புக்க தீரான மோக் போற வரைக்கும் பாடனும் அதை தனிச்சிற போட பாடின ரெண்டே ரெண்டு பாசரம் அதை மத்தவாழ்லாம் ராமனை பாடுறது ஆச்சரியம் இல்லையே நம்ம ஆழ்வார் என்ன பாடினார் ஆண்டாள் என்ன பாடினார் முக்கியம் ஏன்னா ஆழ்வார் பிறந்ததே கண்ணனுக்காக அவர் பேர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் ஆண்டாளை பத்தி கேட்கவே வேண்டாம் அவ பிறந்து வளர்ந்ததே கண்ணனுக்காக ஆனா இவார் ரெண்டு பேரும் என்ன பேர் கொடுத்திருக்கான்னு பாக்கணும் ராமனுக்கு கற்பார் இராமபிரானையல்லால் மத்தம் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி உன்னின் நான் முகனார் பெற்ற நாட்டுளே இந்த உலகத்திலேருந்து கடைசியாக எல்லாரும் மோக்ஷ சாம்ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போனானா குலசேகர ரொம்ப தெரிவித்தார் பகவான் பண்ணது என்ன சராசரத்து வைகுந்த தேத்தி இந்த சராசரங்கள் எல்லாரும் வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு போனானா ராமன் நடந்தது ஆச்சரியம் இல்லை நான் நடந்ததா ஆழ்வார் தெரிவித்தார் முன்னாடி அக்ரதப்பரையோ ராமஹா சீதா மத்தியமா துஷ்ட தட்டு தனுப்பாணிகே லட்சுமணா அனுஜகாம ராமன் முன்னாடி நடப்பனா சீத்த நடுவுல நடப்பனா கடைசியா லக்ஷ்மண நடப்பனா நான் மூணு பேர் நடக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா நேரடையும் இளங்கோவும் பின்பு போக நடந்தனை எம்மி ராமாவோ ஹே ராமா நான் நேரடைங்கிற சீத்தை பின்னாடி இருக்கிற லக்ஷ்மணன் இவா பின்னாடி போகும்படி என்னமா நடந்தாய் என்னமா நடந்தாய் ஆச்சரியம் குருசேகர் சொன்னார் ராமனன் நாங்கள்லாம் கொண்டாடுறது ஆச்சரியமே இல்லை தசரதன் என்ன கொண்டாடி இருக்கான் பாருங்க என்ன தசரதன் அப்படி கொண்டாடினான் அவன் சொல்றான் என்னையும் உன்னையும் உன் வருத்தமும் உன் நோயின் வருத்தமும் என்னையும் நீ பார்க்கல உன் வருத்தையும் பார்க்கல உன் தாயையும் பார்க்கல உன் தாய்படுற வருத்தத்தையும் பார்க்கல நீ எதை பார்த்தா தெரியுமா என்னையும் என்னையே பார்த்து என்னுடைய சத்திய தானே பார்த்தாயிராமா நீ பட்ட எந்த கட்டத்தையும் பார்க்காம என் சத்தியம் உன்னே ஒண்ணு பார்த்தாய் அப்படியே நான் இன்னொரு பிறவி எடுத்தாலும் நின்னையே மகனாக பெற வேண்டும் எழு பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே இனி ஏழு ஏழு பிறவி எடுத்தாலும் நீ தான் எனக்கு பிள்ளையா புறக்கணும் நான் தான் உனக்கு தகப்பனாரா புறக்கணும் இந்த வார்த்தையை ஒரு தகப்பனார் வாயில வரவழைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன இந்த ஜென்மத்தில் இந்த பிள்ளையோட அவர் பட்டிருக்கிற பாட்டை பார்த்தோம்னா இனி இன்னொரு ஜென்மம் வேற இது பிள்ளையா பிறந்து நாம வேற சவம் படணுமா ஓடிய அந்த சவம் இல்லாத தசரதன் சொல்லிக்கிறான் நீ இனி ஏழு பிறவி எடுத்தாலா எனக்கு நீ தான் புதல்வன் நான் தான் உனக்கு தகப்பனார் ஆக தசரதனே கொண்டாடினான் ஆச்சரியா திருவங்கி ஆழ்வார் மத்தின் இன்னுத்தர் ஆகவே மாட்டார்கள் யாரு சொன்னா நம்மள வீட்டுல சொன்னார் மற்றும் கற்பரோன்னா கத்துக்காதீங்க ஆழ்வார் நம் மத்துன்னு எது கத்துக்காதீங்கன்னு சொல்றாரு உலகத்து விஷயத்தை தெரியுது அதெல்லாம் ராமன மட்டும் படிங்க விஷயமாக்க வேண்டாம் ராமனை பத்தி கத்துங்கோ சொல்லலையா கிருஷ்ண விஷயம் வேண்டாம் ராமனை கல்விக்கு விஷயமாக்குங்கள் நம் மற்ற சொல்லுக்கு கண்ணனையே எடுத்து கழிக்கிறார் கண்ணனை கழிச்சு விட்டுட்டு கற்பாரி ராமபிரான மத்தியம் கண்ணனுக்கு ஆண்டாளுக்கு என்ன பேர் வச்சா தெரியுமா கண்ணனுக்கு பேர் வச்சிருக்கிறது அழகா பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் கண்ணனுக்கு ஆண்டாள் கொடுத்த பேர் பெண்ணோட வருத்தம் மட்டும் என்னதுன்னு கண்ணனுக்கு தெரியவே தெரியாது பெண்கள வருத்த படவைக்குத்தான் அவனுக்கு தெரியுமே தவிர பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் கண்ணன் இனியான் அழக்கா பேர் கொடுத்த ஆண்டாள் மனத்துக்கு இனியான் கிளந்தான பாடி போய் மனத்துக்கு இனியான்னு ஆண்டாளை போய் கேட்கணும் ஏன் இவ்வளவு தூரம் கண்ணனுக்குன்னு பாடிவிட்டான் அவன் மனத்துக்கு இனியான்னு சொல்லாமல் ராமன மனத்துக்கு இனியான்னு சொன்னேன்னா என்னதான் கண்ணன் கண்ணன்னு பாடினாலான் பெண்கள் தான் அவன் பேர்ல விழும் அவன் வந்து பெண்கள் பேர்ல விழவே மாட்டான் இது கண்ணனுக்கு இருக்கிறது ஆனா ராமன் பாவ ஒரு சீத்தைக்காக எத்தனை